உகுது போருக்கு பின் அனுப்பப்பட்ட படை பிரிவுகளும் குழுக்களும் உகுது போரில் ஏற்பட்ட துக்ககரமான நிகழ்ச்சி இறை நம்பிக்கையாளர்களை பற்றி பிற மக்களிடம் இருந்த நற்பெயருக்கு பெரும் பங்கமாக அமைந்தது முஸ்லீம்களை பற்றி பிறர் உள்ளத்தில் இருந்த அச்சம் அகன்றுவிட்டது உள்நாட்டு வெளிநாட்டு பிரச்சினைகள் முஸ்லீம்களுக்கு அனைத்து திசைகளிலிருந்தும் ஆபத்துகள் மதினாவைச் சூழ்ந்தன யூதர்களும் நயவஞ்சகர்களும் கிராமத்து அரபிகளும் தங்களின் பகைமையை வெளிப்படையாக காட்டினார்கள்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 அபுசுஃபியானின் படையை விரட்டியடைக்க அவர்கள் எடுத்த நடவடிக்கையாகும் இதன் முஸ்லிம்களின் மதிப்பு சற்று பாதுகாக்கப்பட்டது அவர்களுக்கு இருந்த உயர்வில் ஓரளவு தக்க வைக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து மேலும் பல தாக்குதல்களை நபி சல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் மேற்கொண்டார்கள் இத்தாக்குதல்கள் முஸ்லிம்களுக்கு இழந்த கண்ணியத்தையும் மதிப்பையும் மீட்டுக் கொடுத்தது மட்டுமல்லாமல் அதைவிட அதிகமாகவே இப்போது மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தியது அடுத்து வரும் பகுதிகளில் முஸ்லிம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இடையே நடந்த சில சம்பவங்களை பார்க்க இருக்கிறோம் அபு சலமா படைப்பிரிவு இது நடந்தது ஏற்பட்ட பின்னடைவுக்குப் பின் முஸ்லிம்களுக்கு எதிராக கிளம்பிய முதல் கூட்டம் ஆகிய இருவரும் தங்கள் கூட்டத்தினரையும் தங்களுக்கு கட்டுப்பட்டவர்களை அழைத்துக் கொண்டு அசதிமாவினரிடம் வந்தார்கள் அவர்களை முஸ்லிம்களின் மீது போர் புரிய தூண்டினார்கள் இந்த செய்தி நபி சொல்லல்லாஹ் அலிவாசலம் அவர்களுக்கு கிடைத்தவுடன் நூற்றி ஐம்பது வீரர்கள் கொண்ட படைப்பிரிவை ஏற்பாடு செய்து அசது கிளையினரை எதிர்க்க அனுப்பினார்கள் இந்த படையில் முஹாஜியர்களும் அன்சாரிகளும் பங்கேற்றார்கள் அந்த படைப்பிரிவிற்கு அபு சலமாவை தளபதியாக்கி அவரிடம் கொடியை கொடுத்தார்கள் அசது கிளையினர் தாக்குதல் நடத்த தயாராகும் முன் அவர்கள் தங்களுடைய வீடுகளில் இருக்கும் அவர்கள் மீது அபு சலமா ரல்லாஹ் அன்கு தனது படையினரை அழைத்து திடீரென தாக்கினார்கள் இதை சற்றும் எதிர்பாராத அவர்கள்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 முகர்ரம் மாதம் பிற ஐந்தில் காலித் இப்னு சுஃபியான் என்பவன் முஸ்லிம்களிடம் போர் செய்ய கூட்டம் சேர்ப்பதாக நபியவர்களுக்கு செய்தி எட்டியது இதனை அறிந்த நபியவர்கள் அவனை கொன்று அப்துல்லா இப்னு உனேஸ் ரொதியுல்லா ஹான்கு அவர்களை அனுப்பினார்கள் அப்துல்லா இப்னு உனைஸ் ரொதியுல்லா ஹான்கு அவனை கொன்று வர இரவுகள் எடுத்து அவர்கள் முகர்ரம் மாதம் முடிய ஏழு நாட்கள் இருக்கும்போது சனிக்கிழமை மதினாவிற்கு திரும்பினார்கள் அவர்கள் காளி தீப்னு சுஃபியானை கொன்று அவனது தலையை கொய்து வந்தார்கள் அந்த தலையை நபி சொல்லல்லாஹ் ஹலிவசல்லம் அவர்களுக்கு முன் வைக்க நபி அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து ஒரு கைத்தடியை அவருக்கு வழங்கி இது மறுமையில் எனக்கும் உனக்கும் மத்தியில் உள்ள அடையாளம் என்றார்கள் நபி அவர்களின் தனது வாழ்நாள் முழுவதும் பாதுகாத்து வைத்திருந்த அப்துல்லா ரதியல்லா ஹன்வு அதை தனது கஃபனுடன் அதாவது மரணித்தவரை போர்த்தும் உடைவுடன் சேர்த்து தனது அடக்கஸ்தலத்தில் வைக்கப்பட வேண்டுமென வசியா மரணசாசனம் செய்தார்கள் ஆதாரம் இப்னோ ஹிஷாம் ஜாதுல் மஹாத் ரஜீஹ் ஹிஜ்ரி நான்கு சஃபர் மாதம் அழல் மற்றும் காரா வம்சத்தைச் சேர்ந்த ஒரு கூட்டம் நபி சொல்லல்லா அலிவாஸ்லம் அவர்களை சந்தித்து தங்களில் பலர் இஸ்லாமியை தழுவ விரும்புகிறார்கள் அவர்களுக்கு இஸ்லாமையும் குர்ஆானையும் கற்றுத்தர தங்களுடன் சிலரை அனுப்புமாறு கோரினார்கள் அவர்களின் கோரிக்கையை ஏற்று ஆறு நபர்களை நபி அவர்கள் அனுப்பினார்கள் அவர்களுக்கு மர்சத் இப்னு அபு மர்சத் கனவி ரொதியொல்லா ஹன்கு அவர்களை தலைவராக்கினார்கள் இது இப்னு இஸ்ஹாக்கின் கூற்றாகும் அனுப்பப்பட்டவர்கள் பத்து நபர்கள் அவர்களுக்கு தலைவராக ஆசிம் இப்னு சாபித் ரோதியொல்லா வன்கு இருந்தார்கள் என்பது இமாம் புகாரியின் கூற்றாகும்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 இந்த இருவரும் பத்ரு போரில் மக்காவின் தலைவர்களில் சிலரை கொன்றிருக்கிறார்கள் குபைவை வாங்கியவர்கள் சில காலம் வரை அவர்களை சிறை பிடித்து வைத்திருந்தார்கள் பின்பு அவரை கொன்றுவிட முடிவு செய்து மக்காவின் புனித எல்லைக்கு வெளியில் அழைத்துச் சென்றார்கள் அங்கு அவரை கழுமரத்தில் ஏற்றி விடலாம் என முடிவு செய்தார்கள் அப்போது குபை அதையொல்லாக அங்கு நான் ரெண்டு ரக்கா தொழுது கொள்ள என்னை விடுங்கள் என்று கேட்க அவர்களும் அனுமதி அளித்தார்கள் தொழுது முடித்த பின் அல்லாஹுவின் மீது ஆணையாக எனக்கு நடுக்கம் பயம் ஏற்பட்டு விட்டது என்று நீங்கள் கூற என்று இருப்பின் நான் மேலும் தொழுதிருப்பேன் என்று கூறிய பிறகு அல்லாகுவே இவர்களை எண்ணிக்கொள் இவர்களை தனித்தனியாக பிரித்து கொன்றுவிடு இவர்கள் எவரையும் மீதம் விடாதே என்று கூறி பின்வரும் கவிதையை படித்தார் எதிரி இராணுவத்தினர் என்னை சூழ்ந்தனர் தங்கள் இனத்தவரை எனக்கெதிராக ஒன்றிணைத்தனர் ஒவ்வொரு சாதியையும் வருமாறு அழைத்தனர் தங்களின் பெண்கள் பிள்ளைகள் என அனைவரையும் இணைத்தனர் ஒரு நீண்ட உறுதிமிக்க கழு மரத்திற்கில் நான் நிறுத்தப்பட்டேன்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 மரணம் ஒரு பொருட்டல்லவே எந்த பகுதியில் கொலை உண்டாலும் அல்லாஹுவின் பாதையில் என் மரணம் தூயில்கொள்ளுமே அது அல்லாஹ் நாடினால் துண்டு துண்டான சதைகளின் நால நரம்புகளிலெல்லாம் அருள்வளம் பொழிவான் இந்த கவிதைகளை செவிமடுத்த பின் அபுசுஃப்யான் குபேவிடம் உன்னை உனது குடும்பத்தாரிடம் விட்டு ஆனால் முகம்மதை நாங்கள் கொன்று விடுகிறோம் இது உனக்கு விருப்பமா என்று கேட்டார்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 அம்ரி உமையா லம்ரி என்பவர் அவரை கழுமரத்திலிருந்து இறக்கி நல்லடக்கம் செய்தார் பத்ரு போரில் குபைப் ஹாரிஸை கொன்றதால் பதிலாக அவனின் மகன் உக்பா என்பவன் குபைப் அவர்களை கொன்றான் கொல்லப்படும் தருணத்தில் ரெண்டு ரக்கத்துழும் பழக்கத்தை முதலில் குபைப் தான் ஏற்படுத்தினார் மக்காவில் பழங்களே இல்லாமல் இருந்த காலத்தில் கைதியாக இருந்த குபைப் திராட்சை குலைகளைச் சாப்பிடுவதையும் மக்கள் பார்த்திருக்கிறார்கள் ஆதாரம் சஹீகுல் புகாரி ஜெயித் இப்னு தசீனாவை சஃப்வான் இப்னு உமையா விலைக்கு வாங்கி தனது தந்தை உமையா பதிலில் கொல்லப்பட்டதற்கு பதிலாக அவரை கொன்றான் முன்னால் கொல்லப்பட்ட ஆசிமுடைய உடலின் ஒரு சில பகுதியையாவது எடுத்து வர குறைஷிகள் சிலரை அனுப்பினார்கள் ஆசிம் குறைஷிகளின் மிக மதிக்கத்தக்க ஒருவரை பதிரில் கொன்றிருந்தார் ஆசிமை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் தேனை போன்ற அனுப்பி வந்தவர்களை விரண்டோடச் செய்தான் தான் எந்த இனை வைப்பவனையும் தொடமாட்டேன் எந்த இணை வைப்பவனும் தன்னை தொட்டுவிடக் கூடாது என்று ஆசிம் அல்லாஹ்விடம் துவா செய்திருந்தார் வேண்டியிருந்தார் அவரின் இந்த வேண்டுதலையும் உறுதியையும் அல்லாஹ் நிறைவேற்றினான் இச்செய்தியை கேள்விப்பட்ட உமர் உதயுல்ல அன்பு அல்லாஹ் மூமினான நம்பிக்கை கொண்ட அடியானை உயிருடன் இருக்கும்போது பாதுகாத்தது போன்று அவரின் மரணத்திற்கு பின்னும் பாதுகாக்கிறான் என்று கூறினார்கள் ஆதாரம் சாஹில் புகாரி இப்னு ஹிஷாம் ஜாதுல் மஹாது பிஹ்ரு மூனா ரஜீஹ் என்ற இடத்தில் நடைபெற்ற மேற்கூறப்பட்ட துக்ககரமான நிகழ்ச்சிக்கு பின் அதைவிட பயங்கரமான அதைவிட படுபயங்கரமான ஒரு துக்கமான சம்பவம் நிகழ்ந்தது இதையே வரலாற்றில் பிக்ரு மவுனா அசம்பாவிதம் என குறிப்பிடப்படுகிறது அதன் சுருக்கம் என்னவென்றால் ஈட்டிகளுடன் விளையாடுபவன் என்றழைக்கப்படும் அபு பரா என்ற ஆமிர் இவனு மாலிக் என்பவன் மதினாவில் நபிசுலல்லா அலைவசலம் அவர்களை சந்தித்தான் நபி அவர்கள் அவனுக்கு இஸ்லாமிய அழைப்பு கொடுத்தார்கள்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 எனவே நபி அவர்கள் நாற்பது தோழர்களை அனுப்பினார்கள் இது இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லாயுடைய கூற்று ஆனால் எழுபது நபர்கள் என சஹீ புகாரியில் வந்துள்ள எண்ணிக்கையே சரியானதாகும் இவர்களுக்கு சாயிதா குடும்பத்தைச் சேர்ந்த முந்தீர் இப்னு அம்ர் என்பவரை நபி அவர்கள் தலைவராக்கினார்கள் பிற்காலத்தில் இவர் முக்னீக் லியமுத் மரணமாக விரைந்தவர் என்று இவர் அழைக்கப்பட்டார் காரணம் அவர் இந்த நிகழ்ச்சியில் வீரமரணமடைய முதலாவதாக விரைந்தார்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 அங்கு அனைவரும் தங்கிக் கொண்டு ஹிராம் இப்னு மில்ஹான் என்ற தோழரை நபி சொதல்லாஹ் அலிவசலம் அவர்களின் கடிதத்தை கொடுத்து ஆமிர் இப்னு துஃபைல் என்பவனிடம் அனுப்பினார்கள் இந்த அல்லாஹுவின் எதிரி அக்கடிதத்தை படிக்கவில்லை அவன் சாடை கட்ட ஒருவன் சிறு ஈட்டியால் ஹிராமை பின்புறத்திலிருந்து குத்தினான் தான் குத்தப்பட்டதையும் தனது உடம்பில் ரத்தம் வருவதையும் பார்த்த ஹிராம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு மிகப் காபாவின் இறைவன் மீது சத்தியம் நான் வெற்றி பெற்றுவிட்டேன் என்று கூறினார் அல்லாஹுவின் எதிரியான அவன் எஞ்சிய மற்ற நபித்தோழர்களை கொள்வதற்கு ஆமீர் கிளையினரை அழைத்தான் ஆனால் அபு இவர்களுக்கு பாதுகாப்பு அளித்திருப்பதால் ஆமீர் கிளையினர் மறுத்துவிட்டார்கள் பின்பு சுலைம் கிளையினரை அழைத்தான் சுலைமினரில் உசையா ரெஹுல் தக்வான் என்ற மூன்று வகுப்பினர் அவனது அழைப்பை ஏற்று அவனுடன் கிளம்பினார்கள் இவர்கள் அனைவரும் நபித்தோழர்களை சுற்றி வளைத்து நபித்தோழர்களுடன் சண்டையிட்டார்கள் இதில் தோழர்கள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள் ஆனால்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 ஆனால் கொன்று முடித்த அந்த இருவரிடமும் நபிசல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களின் ஒப்பந்த கடிதம் இருப்பதை பார்த்தார் அது அவருக்கு முன்னதாக தெரியாது மதினா வந்தடைந்ததும் தனது செயலை நபி அவர்களிடம் கூறி வருந்தினார் அதற்கு நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் நீ கொலை செய்த இருவருக்காக நான் நிச்சயம் தீயத் கொலை குற்றத்திற்குரிய பரிகாரத் தொகை கொடுக்க வேண்டியது கடமையாகிவிட்டது என கூறி முஸ்லிம்கள் மற்றும் முஸ்லிம்களின் ஒப்பந்தக்காரர்களான யூதர்களிடம் இந்த தீயத்தை வசூல் செய்து கொடுத்தார்கள் ஆதாரம் சஹீஹ் உல் புகாரி இப்னு ஹிஷாம் ஜாதுல் மஹாது சில நாட்களுக்குள் நடந்த ரஜீக் பெஹ்ரு மாவுன் ஆகிய இந்த இரு நிகழ்ச்சிகள் நபிசதுல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்களுக்கு பெரும் கவலை அளித்தன நபி அவர்கள் மிகுந்த சஞ்சலத்திலும் துக்கத்திலும் ஆழ்ந்தார்கள் தங்களின் தோழர்களுக்கு மோசடி செய்த கூட்டத்தினருக்கு எதிராக நபி அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் ஆதாரம் இப்னு சாது அனஸ்ரதுல்லாஹான்கு கூறுகிறார்கள்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 ஆனால் அதை அல்லாஹ் பிற்காலத்தில் குர்ஹானிலிருந்து எடுத்துவிட்டான் நாங்கள் எங்களது இறைவனை சந்தித்தோம் அவன் எங்களை பொருந்தி நாங்களும் அவனை பொருந்தி என்ற செய்தியை எங்களது கூட்டத்தினருக்கு எடுத்துச் சொல்லிவிடுங்கள் என்பதே அந்த வசனம் அதற்கு பின் அபிசல்லாஹ் அலைவசலம் அவர்கள் தங்களது இந்த பிரார்த்தனையை நிறுத்தி ஆதாரம் சாஹி குல் புகாரி இனத்தவருடன் போர் இது ஹிஜிரி நான்கு ரபியுல் அவவல் கிபி அறுநூற்றி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் நடந்தது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 நபி சொல்லாஹ் அலைவசலம் இந்த யூதர்கள் குறித்து மிகுந்த பொறுமையை கடைப்பிடித்து வந்தார்கள் ஆயினும் ரஜீக் பீக்ரு மாவுன் ஆகிய நிகழ்ச்சிகளுக்கு பின் இவர்களுக்கு புது துணிவு பிறந்தது அதனால் நபி அவர்களை கொன்றுவிட திட்டம் நபி சொல்லல்லாஹ் அலை வசலம் அவர்கள் தங்களின் தோழர்கள் சிலரை அழைத்து இவர்களிடம் வந்தார்கள் அம்ரி இவனு உமையா லம்ரி என்ற தனது தோழரால்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 அவர்கள் நபியவர்களை கொன்றுவிட சதித்திட்டம் தீட்டினார்கள் திருகை கல்லை எடுத்து வீட்டுக்கூரைக்கு மேல் ஏறி முகம்மதின் தலை மீது போட்டு தலையை நசுக்கி கொன்றுவிடலாம் என ஒருவன் ஆலோசனை கூறினான் அதை அனைவரும் ஆமோதித்தார்கள் இதை செய்ய வழிகடம் அம்ரு இவனு ஜஹாஷ் என்ற விஷமி ஆயத்தமானான் ஆனால் சலாம் இவனும் மிஷ்கம் என்பவர் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று அவர்களை தடுத்தார் மேலும் அல்லாஹுவின் மீது ஆணையாக நீங்கள் தீட்டும் திட்டும் அவருக்கு அறிவிக்கப்பட்டுவிடும் அது நமக்கும் அவருக்கும் இடையில் உள்ள உடன்படிக்கையை முறிப்பதாகிவிடும் என்று எச்சரித்தார் எனினும் தங்களது சதித்திட்டத்தை நிறைவேற்றுவதில் அவர்கள் மிக உறுதியாக இருந்தார்கள்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 இச்சம்பவத்திற்கு பின் நபி சொல்லுள்ளாஹூ அலை வஸ்லம் அவர்கள் தனது தோழர் முஹமது இப்னு வஸ்லமாவை நளிர் இனத்தவரிடம் அனுப்பி மதினாவிலிருந்து வெளியேறி விடுங்கள் எங்களுடன் மதினாவில் நீங்கள் தங்கக்கூடாது இனி மதினாவில் வசிக்கக்கூடாது பத்து நாட்கள் மட்டும் நான் உங்களுக்கு அவகாசம் தருகிறேன் அதற்கு மேலும் யாராவது மதினாவில் தங்கியிருந்தால் அவரது கழுத்தை வெட்டி விடுவேன் என்று கூறும்படி சொன்னார்கள் நபி சொல்லுல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் இந்த கட்டளையை யூதர்கள் ஏற்றே ஆக வேண்டியிருந்தது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 மதினாவை விட்டு வெளியேறிவிடலாம் என்றிருந்த யூதர்களுக்கு இதனால் துணிவு பிறந்தது எதிர்த்து போரிடுவோம் என்று முடிவு செய்தார்கள் நயவஞ்சகர்களின் தலைவன் கூறியதைக் கேட்டு நப்பாசை கொண்ட யூதர்களின் தலைவன் ஹை இப்னு அக்தப் நபி சொல்லல்லாஹ் ஹலைவசலம் அவர்களிடம் ஆளனுப்பி நாங்கள் எங்களின் இல்லங்களிலிருந்து வெளியேற மாட்டோம் உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதைச் செய்துகொள் என்று கூறினான் உண்மையில் இந்த நிலைமை முஸ்லிம்களை பொறுத்தவரை மிகச் சிக்கலானதாகவே இருந்தது முஸ்லிம்களின் மிக சிரமமான இக்காலகட்டத்தில் எதிரிகளிடம் மோதுவதும் சண்டை செய்வதும் ஆபத்தான முடிவை உண்டாக்கலாம் மற்ற அரபுகள் ஒரு பக்கம் தங்களை தாக்குகிறார்கள் மேலும் தங்களின் அழைப்புப் அனுப்பப்படும் குழுக்களையும் சதி செய்து கொன்றுவிடுகிறார்கள் என்பதை முஸ்லிம்கள் உணர்ந்திருந்தார்கள் இது மட்டுமின்றி கோத்திரத்தைச் சேர்ந்த யூதர்கள் ஓரளவுக்கு தேவையான வலிமையுடன் விளங்கியதால் அவர்கள் சரணடைவது அடிபணிவது சற்று கடினமான விஷயம்தான்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 தங்களின் தனி நபர்களுக்கும் குழுக்களுக்கும் ஏற்படும் மோசடி மற்றும் வஞ்சக செயல்களை முடிவுக்கு கொண்டு வந்து அதை செய்பவர்களுக்கும் செய்ய தூண்டுபவர்களுக்கும் நல்ல பாடம் புகட்ட வேண்டும் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களையே கொல்ல துணிந்த நளிர் இனத்தவரிடம் போர் செய்தே தீர வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் அதனால் எத்தகைய விளைவுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்க துணிந்தார்கள்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 அலிரொதையுல்லாஹான்கு படையின் கொடியை ஏந்தி இருக்க நபி அவர்கள் படையுடன் புறப்பட்டுச் சென்று யூதர்களை முற்றுகையிட்டார்கள் நளிர் இனத்தவர் தங்களின் கோட்டைகளுக்குள் புகுந்து கொண்டார்கள் முஸ்லிம்களை நோக்கி அம்புகளையும் கற்களையும் வீசி எறிந்து தாக்கினார்கள் இதற்கு அவர்களது தோட்டங்களும் பேரித்த மரங்களும் அவர்களுக்கு சாதகமாக இருந்தன எனவே அவர்களின் தோட்டங்களையும் பேரித்த மரங்களை வெட்டி எரித்து விடும்படி நபி சொல்லாஹ் ஹலைவஸ்லம் அவர்கள் கூறினார்கள் இதை பற்றியே ஹஸான் கூறுகிறார் புவைராவில் தீ பரவி கொழுந்து எரிவது பனுலு ஐ கூட்டத் தலைவர்களுக்கு மிக எளிதாகிவிட்டது இவர்களின் பேரித்த தோட்டத்தின் பெயர்தான் புவைரா என்பது அல்லாஹ் இது குறித்தே இந்த வசனத்தை இறக்கினான் நீங்கள் அவர்களுடைய பேரித்த மரங்களை வெட்டியதும் வெட்டாது வேறுடன் இருந்தவாறே அதன் அடிகளின் மீது நின்றிருக்கும்படி நீங்கள் அவற்றை விட்டு வைத்ததும் அந்த பாவிகளை இடிவுபடுத்தும் பொருட்டு அல்லாஹின் அனுமதிபடியே நடைபெற்ற காரியமாகும் அல் குர் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பது வசனம் ஐந்து குறைலா யூதர்கள் உதவிக்கு முன்வரவில்லை அவ்வாறே இவர்களின் நண்பர்கள் ஹத்ஃபான் கிளையைச் சேர்ந்தவர்களும் மற்றும் அப்துல்லா இவன் உபையும் உதவிக்கு வராமல் விலகிக்கொண்டார்கள் எனவிதான் இவர்களின் இந்த நடத்தையே அல்லாஹ் உவமானத்துடன் கூறுகிறான் இன்னும் இவர்களுக்கு உதாரணம் ஒரு ஷைத்தானுடைய உதாரணத்தையும் ஒத்திருக்கிறது அவன் மனிதனை நோக்கி நீ அல்லாகவும் அவனுடைய தூதரையும் நிராகரித்து என்று கூறுகின்றான் அவ்வாறே அவனும் நிராகரித்து விட்டான் பின்பு ஷெய்தான் அவனை நோக்கி நிச்சயமாக நான் உன்னை விட்டு விலகிவிட்டேன் ஏனென்றால் உலகத்தாரின் இறைவனாகி அல்லாஹுக்கு மெய்யாகவே நான் பயப்படுகிறேன் என்று கூறுவான் அல் குர் அத்தியாயம் ஐம்பத்தி வசனம் பதினாறு முற்றுகை ஆறு அல்லது பதினைந்து இரவுகள் நீடித்தன அல்லாஹ் யூதர்களின் உள்ளத்தில் பயத்தையும் நடுக்கத்தையும் போட்டான் ஆயுதங்களைக் கீழே போட்டு நாங்கள் பணிந்து விடுகிறோம் நாங்கள் மதினாவை விட்டு வெளியேறி விடுகிறோம் என்று நபி அவர்களிடம் தூதனுப்பினார்கள்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 மக்காவிலிருந்து மதினாவில் குடியேறியவர்களுக்கு மட்டும் நபி அவர்கள் பங்கு வைத்தார்கள் ஆனால் அன்சாரிகளில் ஏழையாக இருந்த அபு துஜானா சஹலீப்னு ஹுனைப் ரதுல்லா ஹன்ஹும் இருவருக்கும் அதில் பங்கு கொடுத்தார்கள் அதிலிருந்து தான் நபி சுல்லாஹாஹா ஹலிவசலம் அவர்கள் தமது குடும்பத்தினருக்கு ஓராண்டுக்கு தேவையானவற்றை கொடுத்து வந்தார்கள் மீதம் இருந்ததை அல்லாஹுவின் பாதையில் போருக்கு பயன்படுத்தினார்கள் இப்போர் குறித்த விவரங்களை முழுவதுமாக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 இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹி அலேஹி மற்றும் பெரும்பான்மையான வரலாற்று இப்போர் குறித்து கூறியதை நாம் இதுவரை பார்த்தோம் அபுதாவுத் அப்துல் ரஸாக் ரஹமத்துல்லாஹி அலஹி மற்றும் பல அறிஞர்கள் இச்சம்பவத்திற்கு வேறு பல காரணங்களை கூறுகிறார்கள் அதாவது பத்ரு போருக்கு பின் குறைச்சிகள் நளிர் இன யூதர்களுக்கு கடிதம் எழுதினார்கள் அதில் நீங்கள் மதினாவில் நல்ல பாதுகாப்புடன் உங்களிடம் கோட்டைகளும் அரண்களும் உள்ளன எனவே அங்கு இருக்கும் எங்களுடைய ஊர்வாசிகளிடம் நீங்கள் போர் செய்யுங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் நாங்கள் உங்களுக்கு பல வகையில் தொல்லைகள் தருவோம் உங்களின் பெண்களை எங்களை விட்டும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியாது இவ்வாறு கடிதத்தில் குறைசிகள் குறிப்பிட்டிருந்தார்கள் இக்கடிதத்தை பார்த்தவுடன் நளிர் கிளையினர் நபிசல்லா அலைவசல்லம் அவர்களுடன் செய்த உடன்படிக்கைக்கு துரோகம் செய்ய முடிவெடுத்தார்கள் அவர்கள் நபியவர்களிடம் தூது அனுப்பி நீங்கள் உங்களுடன்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 நபீசல்லா அலை வஸ்லம் அவர்கள் முப்பது தோழர்களை அழைத்து புறப்பட்டார்கள் யூதர்களும் தங்களது முப்பது பாதிரிகளுடன் வந்தார்கள் இரு குழுக்களும் ஒரு திறந்த மைதானத்திற்கு வந்தவுடன் யூதர்கள் தங்களுக்குள் இப்போது எப்படி இவரை அதாவது முகம்மதை நாம் கொல்ல முடியும் இவரை சுற்றி முப்பது தோழர்கள் இருக்கிறார்கள் அந்த தோழர்கள் இவருக்காக தங்களது உயிரையும் அர்ப்பணிக்கு துணிந்தவர்களாயிற்றே எனவே நாம் இப்போது நமது திட்டத்தை நிறைவேற்றுவது சரியல்ல என்று யோசித்தார்கள் ஒரு வழியாக வேறு முடிவெடுத்து திரும்ப நபிசு அலைவசம் அவர்களிடம் வந்து நாம் இப்போது நபர்களாக இருக்கும் நீங்கள் கூறுவதை எங்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது நாங்கள் கூறுவதையும் உங்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது எனவே மூன்று தோழர்களை மட்டும் அழைத்துக் கொண்டு வாருங்கள் நாங்களும் மூன்று அறிஞர்களை மட்டும் அழைத்து வருகிறோம் அந்த அறிஞர்கள் நீங்கள் கூறுபவற்றை கேட்பார்கள் அவர்கள் உங்கள் மீது நம்பிக்கை கொண்டால் நாங்களும் உங்கள் மீது நம்பிக்கை கொள்வோம் உங்களை உண்மையாளர் என்று ஏற்றுக்கொள்வோம் என்றார்கள் இதற்கும் நபி சொல்லல்லாம் அலேஹி வசலம் அவர்கள் இணங்கி மூன்று தோழர்களை மட்டும் அழைத்து கொண்டு சந்திக்க புறப்பட்டார்கள் யூதர்கள் தங்களுடன் வீச்சறிவாலை எடுத்து கொண்டு நபி அவர்களை திடீரென பாய்ந்து கொன்றுவிட வேண்டும் என்ற முடிவில் வந்தார்கள் ஆனால் நளிர் கோத்திரத்தில் உள்ள ஒரு பெண் முஸ்லிமானத்தன் உறவினர் ஒருவருக்கு இந்த சதி திட்டத்தை பற்றி அறிவித்தார் அவர் நபி அவர்கள் அங்கு செல்வதற்கு முன் அவர்களை சந்தித்து செய்தியை கூறினார் இதை கேட்டவுடன் நபி அவர்கள்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 முதன் முறையாக யூதர்களை நாடு கடத்திய சம்பவமாகும் இவர்களை மதினாவிலிருந்து ஷாம் தேசத்திற்கு நாடு கடத்தப்பட்டது ஆதாரம் முசன்னப் அப்துல் ரஜாக் சுனன் அபுதாவூத் நஜிது போர் இது ஹிஜ்ரி நான்கு ரபியுல் ஆஹிர் அல்லது ஜுமாத்துல் அல் ஊலாவில் நடைபெற்றது சண்டையும் உயிர்ப்பளியுமின்றி நளிர் போரில் முஸ்லிம்களுக்கு கிடைத்த வெற்றி முஸ்லிம்களின் வலிமையை மீண்டும் மதினாவில் நிலைநாட்டியது நயவஞ்சகர்கள் தங்களது சூழ்ச்சிகளை வெளிப்படுத்துவதை கைவிட்டார்கள்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 தாத்துர் ரிகா என்று கூறப்படும் இந்த போர் காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப அவசியமான ஒன்றாக இருந்தது ஏனென்றால் உகுதிலிருந்து திரும்பிச் செல்லும் போது அபுசுஃப்யான் அடுத்த வருடம் ஹிஜ்ரி நான்கில் பத்ரு மைதானத்தில் சந்திப்போம் என்று கூறிச் சென்றிருந்தார் அந்த நாளும் மிக நெருக்கமாக இருந்தது இந்த நேரத்தில் மதினாவை முற்றிலுமாக காலி செய்து செல்வதும் உசிதமானதல்ல ஏனென்றால் கிராமவாசிகளின் அட்டகாசம் அத்துமீறி இருந்தது இவர்களின் கொடுக்கை நறுக்காமல் இவர்களின் விஷமத்தனத்திற்கு முடிவு கட்டாமல் மதினாவை காலியாக செல்வது நல்லதல்ல இவர்கள் மதினா காலியாகி விட்டதை தங்களுக்கு வாய்ப்பாக கருதி மதினாவின் மீது கொள்ளையிட அல்லது தாக்குதல் நடத்த வரலாம் எனவே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 தாத்துர் ரிகாக் போரில் அபு ஹுரேராவும் அபு மூசாவும் ரதியுல்லா ஹான்ஹும் கலந்து கொண்டார்கள் அபு ஹுரேரா ராபர் போருக்கு சில நாட்கள் முன்புதான் முஸ்லிமானார்கள் அவ்வாறே அபு மூசாவும் நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்களை கைபர் போரில்தான் சந்தித்தார்கள் கைபர் போருக்கு பின்புதான் தாத்துர் ரிகாக் நடைபெற்றது என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது கைபர் போர் ஹிஜிரி ஏழாம் ஆண்டில் நடைபெற்றது எனவே ஹிஜிரி நான்கில் நடைபெற்ற யுத்தத்தை தாத்துர் என்று சொல்வது தவறாகும் இதற்கு மேலும் ஒரு ஆதாரத்தை பார்ப்போம் நபி சல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் தாத்துர் ரிகாக் போரில்தான் சலாத்துல் கவுஃப் அச்சம் ஏற்படும் போது தொழுதல் முறைப்படி தொழுகை நடத்தினார்கள் இத்தொழுகை அஸ்ஃபான் போரில்தான் முதன் முதலில் அனுமதிக்கப்பட்டது அஸ்வான் போர் அகழ் போருக்கு பின் நடைபெற்றது அகழ் போர் ஹிஜ்ரி ஐந்தின் இறுதியில் நடைபெற்றது இதிலிருந்து ஹிஜ்ரி நான்கில் நடந்த போரை தாத்துர்ரிக்கா என்று குறிப்பிடுவது தவறாகும் தாத்துர்ரிக்கா போர் வேறு ஹிஜ்ரி நான்கில் நடைபெற்ற போர் வேறு ரெண்டாம் பத்ரு போர் இது ஹிஜ்ரி நான்கு ஷாபான் மாதம் கிபி அறுநூற்றி ஜனவரியில் நடைபெற்றதாகும் இவ்வாறு முஸ்லீம்கள் கிராமவாசிகளின் கொடுக்கை வெட்டி அவர்களது விஷமத்தை ஒழித்துவிட்டார்கள் இதற்கு பின் பெரிய எதிரியான அபு சுஃபியானையும் குறைஷிகளையும் சந்திக்க தயாராகினார்கள் ஏனென்றால் உகுது போரில் குறிப்பிடப்பட்ட காலம் நெருங்கிவிட்டது அதன்படி மீண்டும் ஒருமுறை போர் செய்து சத்தியவான்கள் யார் யாருக்கு அல்லாஹுவின் உதவி என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் மதினாவில் அப்துல்லா இப்னு ரவாஹாவை பிரதிநிதியாக நியமித்தார்கள் பிறகு ஆயிரத்தி ஐநூறு தோழர்கள் மற்றும் பத்து குதிரைகளுடன் பதிரை நோக்கி புறப்பட்டார்கள் படையின் கொடி அலிரொதியோல்லாஹ் வான்கு அவர்களிடம் இருந்தது பத்ரில் சென்று குறைச்சிகளின் வருகை எதிர்பார்த்து தங்கியிருந்தார்கள் அபுசுஃபியான் இரண்டாயிரம் மக்காவாசிகளை அழைத்து கொண்டு கிளம்பினார் இவர்களிடம் ஐம்பது குதிரைகள் இருந்தன அபுசுஃபியான் மக்காவிலிருந்து ஒரு நாள் பயண தூரமுள்ள மர்ருல் லஹ்ரான் என்ற பகுதியில் உள்ள மஜன்னா என்ற கிணற்றர்கள் தங்கினார் அபுசுஃபியான் மக்காவிலிருந்து புறப்படும் போதே போரின் முடிவு எப்படி அமையும் என்று ஆழ்ந்து சிந்தித்தவராகவே பயணித்து கொண்டிருந்தார் இவரது உள்ளத்தில் அச்சம் குடிகொண்டது இறுதியாக மர் லஹ்ரான் வந்தவுடன் அவரது உறுதி முற்றிலும் நிலைகுலைந்து விட்டது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 முஸ்லிம்கள் பத்ரு மைதானத்தில் எட்டு நாட்கள் தங்கி வியாபாரம் செய்தார்கள் ஒரு திருகத்திற்கு ரெண்டு திருகம் அவர்களுக்கு லாபமாக கிடைத்தது பின் எதிரிகள் மைதானத்திற்கு வராததால் சண்டையின்றி திரும்பிவிட்டார்கள் மீண்டும் முஸ்லீம்கள் மீது மக்களுக்கு பயமும் மரியாதையும் ஏற்பட்டது நிலைமைகள் அனைத்தையும் முஸ்லிம்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள் இப்போருக்கு ரெண்டாம் பத்ரு சிறிய பத்ரு மற்றொரு பத்ரு வாக்களித்து சென்ற பத்ரு என பல பெயர்கள் வரலாற்றில் கூறப்படுகின்றன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 இந்த நிலையில் ஷாம் நாட்டிற்கு அருகில் உள்ள தூமத்துல் ஜந்தல் என்ற இடத்தைச் சுற்றி வாழும் கோத்திரத்தினர் வழிப்பறி கொள்ளையடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் மேலும் மதினாவின் மீது திடீர் தாக்குதல் நடத்த பெரும் கூட்டம் ஒன்றையும் தயார் செய்து வருகிறார்கள் என்ற செய்தி நபி எட்டியது எனவே நபி அவர்கள் மதினாவில் சிபா இப்னு உர்ஃபுதா கிஃபாரி என்ற தோழரை பிரதிநிதியாக நியமித்துவிட்டு ஆயிரம் முஸ்லிம்களுடன் ஹிஜிரி ஐந்து ரபியுல் அவல் பிற இருபத்தி தூமத்துல் ஜந்தல் நோக்கி கிளம்பினார்கள் உத்ரா கிளையைச் சேர்ந்த மத்கூர் என்ற நபரை தனக்கு வழிகாட்டியாக நபி அவர்கள் அழைத்துச் சென்றார்கள் நபி சுல்லா அலிவசலம் அவர்கள் இரவில் பயணிப்பதும் பகலில் பதுங்குவதுமாக பயணத்தை தொடர்ந்தார்கள் எதிரிகள் கொள்ளையிடும் செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அவர்களை தாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நபியவர்கள் பயணத்தை இவ்வாறு தொடர்ந்தார்கள் நபி அவர்கள் அங்கு சென்றபோது அந்த மக்கள் அங்கு இல்லை வெளியில் சென்றிருந்தார்கள் நபியவர்கள் அவர்களின் கால்நடைகளை கைப்பற்றினார்கள் அங்கிருந்து சிலர் தப்பித்து விட்டார்கள் மற்ற சிலர் எதிர்த்து மடிந்தார்கள் இதற்கு பின் தூமத்தல் ஜந்தல் என்ற இடத்திற்கு சென்றபோது அங்குள்ள அனைவரும் தங்கள் இல்லங்களை காலி செய்துவிட்டு தப்பித்து ஓடிவிட்டார்கள் நபியவர்கள் அங்கு பல நாட்கள் தங்கியிருந்து சுற்றியுள்ள இடங்களுக்கு படைகளை அனுப்பி தேடியும் எவரும் காண கிடைக்கவில்லை ஆகவே மதினாவிற்கு திரும்ப ஆயத்தமானார்கள் நபி சுல்லுல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் இப்போருக்கு சென்றிருந்த சமயத்தில் அங்குள்ள உயனா இப்னோ ஹிஸ் என்பவருடன் சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் தூமா என்பது மஷாரிஃபு ஷாம் என்ற இடத்திலுள்ள புகழ்பெற்ற இடமாகும் இங்கிருந்து திமஷ்க் நகரம் ஐந்து இரவுகள் பயணித்து செல்லும் தூரத்தில் உள்ளது இந்த நகரம் மதினாவிலிருந்து பதினைந்து இரவுகள் பயணித்து செல்லும் தூரத்தில் உள்ளது இது போன்ற மதிநுட்பமான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 நயவஞ்சகர்களும் அடங்கி அமைதியாகிவிட்டார்கள் யூதர்களில் ஒரு முக்கிய பிரிவினரான நளிர் என்ற கோத்திரத்தினரை மதினாவிலிருந்து முற்றிலும் நாடு கடத்தப்பட்டதை பார்த்து பயந்து போன மற்றொரு கோத்திரத்தினர் தாங்கள் நபியவர்களுடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்களையும் உடன்படிக்கைகளையும் ஒழுங்காக நிறைவேற்றினார்கள் கிராம அரபிகளும் தங்களது அட்டூழியங்களையும் வம்புத்தனங்களையும் அடக்கி கொண்டு முஸ்லிம்களுக்கு பணிந்து நடந்தார்கள் மக்காவிலிருந்த குறைசிகளும் முஸ்லீம்களை தாக்கும் திட்டத்தை கைவிட்டு ஒதுங்கி கொண்டார்கள் இது இதுபோன்ற சாதகமான நல்ல சூழ்நிலை ஏற்பட்டதால் இஸ்லாமிய அழைப்புப் பணியை செம்மையாக நிறைவேற்றுவதற்குரிய நல்ல வாய்ப்பை முஸ்லிம்கள் பெற்றார்கள்